நற்றினையின் அறிவும் அஞ்சல் தலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் அனைத்துலக அஞ்சல் ஒன்றியம் பற்றின மேலும் சில தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஹென்ரிக் வான் ஸ்டீஃபன் ஆரம்பித்த அனைத்துலக அஞ்சல் ஒன்றியத்தினால பல நாடுகள் தங்களோட வெளிநாட்டு தபால் சேவைகளை முறையாக நடத்த முடிஞ்சதுனால இந்த ஒன்றியத்தில் அந்த நாடுகள் உறுப்பினராக சேர ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி இந்த ஒன்றியத்தில் இன்னைக்கு 192 உலக நாடுகள் அதோட உறுப்பினராக இருக்காங்க இந்த அனைத்துலக அஞ்சல் ஒன்றியத்தோட தலைமை அலுவலகம் சுவிட்சர்லாந்து நாட்டோட தலைநகரமான பர்ன்ல வந்து இருக்கு இந்தியா இந்த ஒன்றியத்தில் ஜூலை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் வருஷம் உறுப்பினராக சேர்ந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உலக ஐக்கிய நாடுகள் சபை அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஆரம்பித்த பிறகு இந்த ஒன்றியம் யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு அங்கமாக மாறிச்சு அடுத்தது நாம வெளிநாட்டுக்கு அனுப்புகிற தபால்களுக்கு இந்த ஒன்றியம் எப்படி கட்டணம் நிர்ணயிக்கிறாங்கங்கிறத பற்றி பார்ப்போம் வெளிநாட்டுக்கு நாம் அனுப்புற தபால்களை அஞ்சல் துறையில் பிரிப்பாங்க எப்படின்னா எந்தெந்த நாடுகளுக்கு தபால்கள் போகுது வருதுங்கிறத வச்சு பிரிப்பாங்க உதாரணத்துக்கு அமெரிக்காவுக்கு இந்தியாவில இருந்து எவ்வளவு தபால்கள் சராசரியா போகுது வருதுங்கிறத கணக்கெடுப்பாங்க அதே போல பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஜெர்மனி சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து இப்படி இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளவு சாதாரண தபால்கள் எவ்வளவு பார்சல் எவ்வளவு ரிஜிஸ்டர் தபால்கள் போகுதுங்கிறதையும் எவ்வளவு வருதுங்கிறதையும் கணக்கெடுப்பாங்க இந்த தகவல்கள் ஒவ்வொரு நாட்டோட அஞ்சல் துறையும் செய்யணும் இப்படி கணக்கெடுக்கப்பட்ட தகவல்களை யூனிவர்சல் போஸ்ட் போஸ்டல் யூனியன் கிட்ட ஒவ்வொரு நாடும் ஆண்டு சமர்ப்பிக்கணும் இந்த தகவல்களை சேகரித்து அந்த அஞ்சல் ஒன்றியம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டோட வெளிநாட்டு அஞ்சல் கட்டணங்களை தபால்களோட எடைக்கு ஏற்ற மாதிரி நிர்ணயிச்சு கொடுப்பாங்க அந்த கட்டணத்தை தான் அந்தந்த நாடுகள் அந்த நாட்டு மக்கள் கிட்ட இருந்து வசூலிக்கணும் இதுதான் யூனிவர்சல் போஸ்டல் யூனியனோட கட்டண நிர்ணயிக்கும் முறை அடுத்தது உலகத்துல எல்லா நாடுகளும் பெரிய பெரிய நாடுகள் கிடையாது சில சின்ன சின்ன தீவுகளை அடங்கினது தான் இந்த உலகம் அண்ட் அப்படிப்பட்ட தீவுகள்லையும் மக்கள் வசிக்கிறாங்க இல்லையா சோ நம்மளோட தபால்கள் அப்படிப்பட்ட சின்ன தீவுகளுக்கு எப்படி போய் சேரும் திரு மணியன் சார் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் என்னன்னா உலகத்தில் இருக்கிற தீவுகள் எல்லாமே ஒரு பெரிய நாட்டுக்கு பக்கத்திலையோ அல்லது அந்த பெரிய நாட்டை சார்ந்தோ அதாவது அந்த பெரிய நாட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஸோ அப்படி டிப்பண்ட் பண்ணி இருக்கிற பெரிய நாடு மூலமாக தான் தபால் போக்குவரத்து அந்த சின்ன தீவுக்கு வந்து போய் நடக்கும் உதாரணத்துக்கு அண்டோரா அப்படிங்கிற யூரோப்பில் இருக்கிற ஒரு தீவுக்கு ஃப்ரான்ஸ் இல்லாட்டி ஸ்பெயின் மூலமாக தான் தபால் போக்குவரத்து நடக்குது அதே போல் மால்டாங்கிற தீவுக்கு தபால் போக்குவரத்து இட்டாலி மூலமாக நடக்குது அதாவது இந்தியாவிலேருந்து மால்டாவுக்கு வந்து ஒரு தபால் அனுப்பினோம்னா அது முதல்ல இட்டாலிக்கு போகும் அப்புறம் அங்க இருந்து அந்த மால்டாங்கிற தீவுக்கு போகும் இப்படிப்பட்ட தீவுகள டிபெண்டன் ஸ்டேட் அதாவது சார்பு நாடுகளா அந்த அஞ்சல் ஒன்றியம் வந்து கருதி தபால் போக்குவரத்தை வந்து முறைப்படுத்துவாங்க உலக நாடுகளுக்கிடையே தபால் போக்குவரத்தை முறைப்படுத்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த அஞ்சல் ஒன்றியத்தை சிறப்பிக்க ஒரு அஞ்சல் தொலை வெளியிட்ட நாடு பிலிப்பைன்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி நாலு அஞ்சல் தொலைகளை அந்த நாடு வெளியிட்டது அந்த ஒன்றியத்தோட சேவையை பாராட்டும் விதமாக அமைஞ்சது பிலிப்பைன்ஸுக்கு அப்புறமா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னுல கொலம்பியா நாடு அஞ்சு அஞ்சல் தொலைகளை வந்து வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலை வெளியீட்டில் இந்தியாவும் பங்கு பெற்றாங்க எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அக்டோபர் பத்தாம் தேதி இந்த அஞ்சல் ஒன்றியத்தோட எழுபத்தஞ்சாம் வருஷத்தோட நினைவா நாலு அஞ்சல் தலைகளை வந்து இந்தியா வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் அக்டோபர் 3 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி 100 ஒன்றியத்தோட நூறாம் வருஷத்தை சிறப்பிக்கிற மாதிரியும் அக்டோபர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுல இந்த ஒன்றியத்தோட நூற்றி இருபத்தஞ்சாம் வருஷத்தை சிறப்பிக்கிற மாதிரியும் இந்தியா வந்து நினைவு தலைகளை வந்து வெளியிட்ருக்காங்க இது மட்டும் இல்லாம அஞ்சல் ஒன்றியம் மூலமா உலக நாடுகள் எல்லாத்தையும் ஒன்றிணைய செய்த ஹென்ரிக் வான் ஸ்டீபன் அவர்களை சிறப்பிக்கிற மாதிரி ஒரு ரூபாய் மதிப்புள்ள நினைவு அஞ்சல் தலைய ஆயிரத்தி ஏப்ரல் எட்டாம் தேதி வெளியிட்டாங்க இப்படி உலக நாடுகள் எல்லாத்தோட தபால் போக்குவரத்தையும் தங்கு தடையில்லாம முறைப்படுத்தி நடத்திட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு முழு முதற் காரணமாக இருக்கிறது இந்த அனைத்துலக அஞ்சல் ஒன்றியங்கிற யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் உலகத்தோட சக்தி வாய்ந்த பெண் ஒருத்தர் யார் அவங்க இந்தியாவோட இந்திரா காந்தியா ஸ்ரீலங்காவோட சிறிமாவோ பண்டார நாயக்காவா இல்லை மதர்தரசாவா யோசிங்க யோசிச்சுட்டே இருங்க அவங்களை பத்தி அடுத்த வாரம் நம்ம அறிவோம் அஞ்சல் தலை பயணத்தில் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்